நிச்சயமாகும் இதிலிருந்து ஒரு பகுதி தண்ணீரை பெற்று புற்பூண்டுகள் அதிக விளைச்சலை தந்தது மற்றொன்று அவற்றிலிருந்து தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டது அதன் மூலம் மக்களுக்கு அல்லாஹ் பயனளித்தான் அதிலிருந்து அவர்கள் குடித்தார்கள் கால்நடைகளுக்கும் புகட்டினார்கள் செய்தார்கள் அவற்றிலிருந்து மற்றொரு பகுதியை மழை அடைந்ததுகளை முளைக்க செய்யவும் இல்லை இதில் முதல் இரண்டும் அல்லாஹுவின் மார்க்கத்தை கற்றுக் கொண்டவனின் உதாரணமாகும் அல்லாஹு என்னை எதன் மூலம் அனுப்பினானோ அது அவனுக்கு பயனளித்தது அவனும் கற்று பிறருக்கும் கற்றுக் மேலும் இதன் பக்கம் தன் தலையை திருப்பாதவனுக்கு உதாரணமாகும் நான் எந்த நேர் வழியை கொண்டு அனுப்பப்பட்டேனோ அந்த நேர் அவன் ஏற்கமாட்டான். என்று நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு ஒன்பது முஸ்லிம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு